ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரோபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் ஸ்காந்த புராணத்திலிருந்து வைசாக மாஹாத்மியம் என்கிற பகுதியை விரிவாக பார்த்து வரக்கூடியதான வரிசையில் இந்த வைசாக மாசத்தை உத்தேசித்து தர்மங்களை செய்யணும்னு வியாசர் காண்பிச்சிருக்க அதில் ஒரு முக்கியமான ஒரு கர்மாவை காண்பிக்கிறார் அதற்கு காமியவ்ஷோர்ஜனம் என்று பெயர் அதாவது இந்த வைசா மாசத்தில் பிதாத் அப்படின்னு ஒரு பகுதி வருது வைசா மாஹாத்மியத்தில் ஏஷ்டவையா எதேகோபி கயா விரேத் எஜேதவா அஸ்வமேதேனம் வாஷமுத்சேத் அதாவது பித்தக்கள் எல்லோரும் ஆசைப்படுறா நிறைய குழந்தைகள் பறக்கணும்னு ஏன்னா நிறையா குழந்தைகள் பிறந்தால் அதில் ஒருவனாவது கஜைக்கு போவானே ஸ்ராத்தம் பண்ணுறதுக்கு விஷ்ணுபாதத்தில் போய் பிண்ட பிரதானத்தை பண்ணிடுவானே அக்ஷய வட்டத்தில் ஒரு பையனாவது அஸ்வமேத யாகத்தையாவது நீல வருஷத்தையாவது உற்சர்ஜனம் பண்ணுவானே அப்படின்னு ஆசைப்படுறான் நீல வருஷ உற்சர்ஜனம்னா இதை அபர காரியங்களிலே பார்க்கலாம் பதினோராவது நாள் அன்றைக்கி செய்யப்படுறது அதற்கு நைமித்திக விருஷோற்சர்ஜனம்னு பெயர் புத்திரன்னு இருக்கிறவன் கர்மா செய்யற பொழுதும் அல்லது யாராவது ஒருவர் பொறுப்பெடுத்து கொண்டு செய்கிற பொழுது இந்த விருஷோற்சர்ஜனம் என்கிறது பதினோராவது நாள் அன்றைக்கி செய்யணும் நீல விருஷோற்சர்ஜனம்னு பெயர் அதாவது நீலவிருஷம்னா லோகிதோ எஸ்து வர்ணேன முகே புச்சேச்ச பாண்டுரஹா ஸ்வேப குரவிஷானாபியாம் சனிலோ ரிஷபூச்சதே அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது ஒரு காளையை வாங்கணும் அதற்கு உடம்பு பூராவும் செகப்பு நிறத்தில் முகத்திலேயும் வால்லேயும் வெள்ள நிறம் கலந்திருக்கணும் கொழம்பும் கொம்புலேயும் வெள்ள தெரியணும் அப்படி இருக்கக்கூடியதான இரண்டு வயதுள்ள காளைக்கு நீல வருஷம்னு பெயர் அது மாதிரி ஒரு காளையை வாங்கி புத்திரன் தாயாருக்கோ தகப்பனாருக்கோ கர்மா பண்ணுற பொழுது அல்லது தௌஹித்ரன் பெண் வழி பேரன் கர்மா பண்ணுற பொழுது இதை கட்டாயம் செய்யணும் யார் கர்மா யாருக்கு கர்மா பண்ணினாலும் இந்த வருஷோற்சர்ஜனம் என்கிறது உண்டு இது மாதிரி லக்ஷணமுள்ள ஒரு காளையை வாங்கி அதில் பூஜை பண்ணணும் அந்த காளையை பூஜிச்சு அக்னி பிரதிஷ்டை செய்து ஒரு கலசம் வச்சு அதில் ருத்ரனை அவாகணம் பண்ணி ஹோமங்கள்லாம் செய்து ருத்ரம் ஜபிக்கணும் பதினோராவர்த்தி ருத்ரம் ஜபம் பண்ணணும் எதற்குன்னா அந்த காலையில் ஏதாவது முன்ன பின்ன குறைபாடுகள் இருந்தால் அது சரியாகிறதுக்காக ஏன்னா உடம்பு உடம்பு இருக்கணும் நெத்தியிலையும் வாள்லேயும் வெள்ள கலந்துருக்கணும் கொழம்புலையும் கொம்புலையும் வெள்ள கலந்திருக்கணும் வேறு ஏதாவது நிறம் கலந்திருக்கு அல்லது உடம்பு பூராவும் செகப்பாக இருந்தாலும் அடியில் வேற நிறம் கலந்துருக்கு இப்படி எல்லாம் ஏதாவது இருந்தால் அந்த குறைபாடுகள் போகிறதுக்கு தான் ருத்ர ஜபத்தை வச்சிருக்கா ருஷோற்சர்ஜனத்தில் விஹிதேஜ ருஷோற்சர்கே தூ அலாபே சக்தி அசம்பவே பிரேதத்துவச விமோகார்த்தம் ருத்ரான் ஏகாதசாசயேத் அப்படின்னு தர்மசாஸ்திரம் அதாவது நாம் வாங்கியிருக்கிற கண்ணுக்குட்டி கண் கண்ணில் காலையில் ஏதாவது முன்ன பின்ன இருக்கு அல்லது இரண்டு வயசில் கொஞ்சம் வயசு குறவாக இருக்குது அல்லது வயசு அதிகமாக இருக்குது இப்படி எல்லாம் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை தீர்க்கறத்துக்கு ருத்ரம் ஜபம் வரணும் ஏன்னா வேதம் சொல்கிறது காளை பசுமாடு பசுக்கள் அத்தனைக்கும் நாதன் ருத்ரன் அந்த ருத்ரனையும் தியானம் பண்ணிட்டு பதினோரு ஆவர்த்தி ருத்ரம் ஜபம் செய்து இந்த விஷோதர்ஜனத்தை செய்யணும் இது கண்ணுக்குட்டி கிடைக்கல அல்லது காலை கிடைக்கல அப்படின்னு அதற்கு பதிலாக வேற ஏதாவது வச்சு கொடுக்கறது அப்படிங்கிறது கூடாது ஏன்னா இது மாதிரி காலை கிடைக்கலைன்னா அதுக்கு பதிலாக இதை பண்ணுன்னு இன்னொரு வழியை மகரிஷிகள் நமக்கு தர்மசாஸ்திரத்தில் காண்பிக்கலை அப்படி காண்பிக்காத பொழுது அப்படி செய்யக்கூடாது ஏன் கிடைக்கல கிடைக்காம போகவே போகாது காரணம் பதினோரா பதினோரு நாள் இருக்கு நமக்கு காலமான உடனேயே நாம் கர்மாவை ஆரம்பிக்கிறோம் அப்பையிலேருந்தே இதற்கு வேண்டிய வஸ்துக்கள் அப்படின்னு தேட ஆரம்பித்தால் பத்து நாளுக்குள்ள கிடைக்காதா கட்டாயம் கிடைக்கும் நமக்கு முழு முயற்சி வேணும் ஸ்ரத்த வேணும் இது ரெண்டும் இருந்தால் கட்டாயம் ஒரு காலையை வாங்கிட முடியும் அப்படி வாங்கி இந்த விஷோற்சர்ஜனத்தை செய்யணும் அப்படி காளையை வச்சுண்டு செய்ய வேண்டியதானே இந்த விஷோற்சர்ஜனத்தை செய்யலைன்னா அது ரொம்ப அந்த பித்திருக்களுக்கும் ரொம்ப துக்கத்தை கொடுக்கறது அந்த கர்மாவை செய்யறவனுக்கும் துக்கம் ஏற்படுறது ரிஷஹீனோ மிருதோயாதி ரௌரவம் தமசாவிரதம் உற்சர்கமாத்திரே ருத்ரஸ்யா லோகம் யாத்தியற்ற மாணவா அதாவது இந்த விஷோத்சர்ஜனம் என்கிறத சரியான முறையில செய்துவிட்டால் அந்த பித்தர்களுக்கு உத்தமமான லோகம் கிடைக்கிறது அப்படி செய்யலைன்னா அந்த பித்திருக்களுக்கும் நரகம் கிடைக்கிறது அந்த விஷோதர்ஜனத்தை செய்யறவனும் ரௌரவம் என்கிற இருள் சூழ்ந்த ஒரு ரவுரவ நக நரகத்தை அடையிறான் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதனால் முயற்சி முயற்சி பண்ணி அதை விஷோத்சர்ஜனத்தை கட்டாயம் செய்யணும் இது சில சமயங்களில் செய்ய முடியாமல் போகும் எப்போ அப்படின்னா நம்முடைய தர்மசாஸ்திரத்தில் கருத்திருக்கமம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கு யாருக்கு யார் கர்மா செய்யணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அப்படி சொல்கிற பொழுது வரிசையாக அதாவது புத்திரன் பண்ணணும் புத்திரன் இல்லைன்னா பௌத்திரன் அதாவது புத்திரன் இருந்து அவனுக்கு அவனுக்கு பிள்ளை பிறந்து புத்திரன் காலமாயிட்டால் பேரன் பண்ணணும் பௌத்திரனம் இல்லைன்னா பிரபௌத்திரன் கொள்ளுப்பேரன் அவனும் இல்லைன்னா தௌஹித்ரன் அல்லது சகோதரர்கள் சகோதரர்களுடைய பிள்ளைகள் இப்படி வரிசையாக யாருக்கு யார் செய்யணும்னு கருத்திருக்கிரமம்னு சொல்லியிருக்க அப்படி இத்தனை பேர்கள் இருக்கா கர்மா பண்ணுறதுக்கு இதை நாம் முன்னாடியே யோஜனை பண்ணி ஒருவரை நியமிக்கணும் அதுதான் இந்த நாளில் பெரிய குறைபாடு என்னென்னா நாம் ஒன்றுமே சொல்றதில்லை நமக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா சரி யாராவது ஒருவர் செய்துடுவா அப்படின்னு நாம் அலட்சியமாக இருந்துடுறோம் இந்த விஷயத்தில் அதனால் என்ன ஆறுது அப்படின்னா காலமான உடனே யார் செய்யறது ஒரு வருஷம் இதை இழுத்து போட்டு யார் பண்ணுறது அப்படின்னு அனைவரும் விளையிடுவா இது செலவுக்கு செலவு வேற ஒரு வருஷம் காப்பாத்தி அதற்கப்புறம் இதை தொடர்ந்து செய்கிறதா வேண்டாமா இதெல்லாம் பெரிய சந்தேகங்கள் எதுக்கு இதை இழுத்து விட்டுப்பானே அப்படின்னு எல்லோரும் விளைகிடுவா நாம் நினைக்கிறோம் இத்தனை சொந்தங்கள் நம்ம சுத்தி இருக்கு யாராவது ஒருத்தர் செய்துடுவா அப்படின்னு அப்படி அலட்சியமாக இந்த விஷயத்துல இருக்கக்கூடாது அப்படி இருந்து நிறைய ஏமாந்த குடும்பங்களை இந்த நாள்ல பார்க்கிறோம் அப்படி இருக்க கூடாது புத்திரன்னு இல்லைன்னா தௌஹித்ரனையும் நியமிக்கணும் பெண் வைத்து பேரனை ஒருவனையும் சுவீகாரமாவது அவனுக்கு ஏதாவது ஒரு சொத்து குத்து ஏதாவது எழுதி வச்சு நீ தான் எனக்கு புத்திரன் அப்படின்னு சொல்லிடுணும் அப்படி துவாதசவித புத்திரால்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது பன்னெண்டு பேர்களை புத்திரர்கள்னு சொல்லியிருக்கு அதாவது தனக்கு பிறந்தாலும் புத்திரன்னு தான் பேர் தனக்கும் தன் மனைவிக்கும் பிறந்தவனுக்கு புத்திரன் பெண் வைத்து பேரன் தௌஹித்ரனுக்கும் புத்திரன்னு பேர் சகோதரர்களுடைய பிள்ளைக்கும் புத்திரன்னு பேர் அல்லது சகோதரிகளுடைய பிள்ளைக்கும் புத்திரன்னு பேர் தாய்மாமாவனுடைய பிள்ளைக்கும் புத்திரன்ன பெயர் இப்படி பன்னெண்டு பேர்களை சொல்லியிருக்க இதில் யார் இருக்காரோ அவர்கள்ட்ட பேசி நீ தான் எனக்கு கர்மா பண்ணணும் சொல்லி அதற்குன்னு தொகை பணம் எடுத்து வச்சு நான் காலமாயிட்டேன்னு நீ இந்த கர்மாவை செய்துடு சொல்லி ஆத்து சொல்லி அந்த பையனிடத்திலேயும் சொல்லி அவர்களுடைய சொந்தத்துக்கிட்டேயும் சொல்லி வைக்கணும் இதுதான் புத்திசாலித்தனமான காரியம் இது இல்லாததுனால நிறையா குடும்பங்களில் ஏமாந்து போய் எதிர்பார்த்தும் அவர்களுக்கு சரியான முறையில் கர்மா நடக்காமல் வருத்தப்படுறத நிறையா பார்க்க முடிகிறது அப்படி போகக்கூடாது இதில் முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்குது அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்